ோதம்ப <laughs> நாப்படலத்தை வணிக்க கூடியதான ஒரு ஸ்லோகம் ஒவ்வொரு பாகமாக கிரீட்டத்தில் கிரீடத்தினுடைய கிரீட்டத்தில் இருக்கக்கூடியதான மணிகளுடைய ஒரு அமைப்பையும் அதற்கு பிறகு அம்பான் தலையில இருக்கக்கூடியதான சூட்டதான குட்பங்களை பற்றியும் இருக்கக்கூடியதான ஸ்ரீமந்தத்தை பற்றியும் ஸ்ரீமந்தத்த நொடியில் இருக்கக்கூடியதான சிந்தூரத்தை பற்றியும் இது வரைக்கும் பார்க்க வர்ணனத்திற்கும் விசேஷமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அவய வர்ணனம் மட்டும் இல்லை அவய வர்ணத்துக்காக ஒரு வந்ததான கவித்துவம் இல்லை இதுக்கு பின்னால ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு அம்பாஷி கிரேட்டமும் பார்த்தால் அதை வர்ணம் அதை நம்ம தியானம் பண்ணினோமே ஆனால் அவனுக்கு எல்லா விதமான சக்திகள் வரும் அப்படைய மகிடு தியானம் பண்ணி அதுல இருக்கக்கூடியதான சிந்தூரத்தை தியானம் பண்ணிடாமையானால் அவளுக்கு சௌபாகியம் ஏற்படும் இப்படி ஸ்திரீகளுக்கு சௌபாகியம் வரணும்னு சொன்னா புரட்ச விஷயமா வரும் அப்படி இப்படிப்பட்டதான அனந்தமான பலன்களை இங்க சொல்லி இருக்கு ஆகியால் ஸ்லோகங்கள் சாதாரணமாக ஒரு அமய வர்ணனம் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிற காவியம் இல்ல மேக சந்தேகம் மாதிரி ஒரு காவியம் இல்லது இது மனுஷியனுடைய ஒரு சுங்கார ரசத்தை மட்டும் சொல்லக்கூடியதான காரியம் இல்லை இது விசேஷமாக தத்துவங்களை அணிந்து கொண்டு இதனால மனுஷனுக்குடியதான ஒரு காரியம் இல்லை அதுல இப்பொழுது அம்மா நெற்றியை சொல்லிட்டு இந்த நெற்றியானது எப்படி இருக்கணும் நம்ம சரீரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதி எப்படி இருக்கணும்னு சொல்றது அதே போல ஸ்திரீகளுக்கு நெட்டி அர்த்த சந்திரமாக கீழே மேல இருந்து கொண்டு ரவுண்டாக இருந்தது என சகல சௌபாகியங்களையும் அடைவான் அது சதரமாக இருக்க விடாது அப்படின்னு சொல்றது அல்லது அப்படி ஒரு வடங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு விசேஷமாக சொல்றது அப்படி இருக்கிறவாளும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம தியானம் பண்ணினோமேனால் அவளுக்கு சௌபாகியம் ஏற்படும் அதோடு இல்லாமல் மோட்ச காரணமான ஒரு பக்தியும் இங்கே ஏற்படும் மோட்சத்துக்கு அபரோஷ சாட்சா ஞானம் காரணம் அந்த ஞானமானது பக்தி உபாதமைகள் இருக்கமையானால் சித்தம் ஏகாக்கிரத அடையும் அதனால் அந்த தத்தத்தை கேட்டுட்டு நாம விருதான நிலையை அடையலாம் அதையும் இருக்கிறவர்களுக்கு தானா வந்து சேரும் அதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது இதுல ரகசியமான அர்த்தங்கள் சிலது இருக்கு அது பின்னால பார்ப்போம் இப்பொழுது அந்த ஸ்லோகத்துக்காக சந்திரம் அம்மா உங்க தலையில ஒரு சந்திர பெறை இருக்கு கிரீடத்துல ஒரு சந்திர பெறை இருக்கு ஐயோ ஒரு பாதி சந்திரன் தான் இருக்கு ஒரு பாகம்தான் இருக்கணும் விட்டு ஒரு பகுதியை மட்டும் நீங்க தலையில விட்டு இருக்க மீதி பாகம் எங்க போச்சு அப்படின்னு கேக்குற அந்த மீதி பாகமானது உங்களுடைய நெற்றி எப்படி இருக்கு லாவண்யாவண்யம் சாதாரணமாக அழகுன்னு அர்த்தம் அழகுங்கிற பதங்கிறது நம்ம பியூட்டின்னு சொல்றோம் எது அழகுன்னு தெரியல ஆனா சம்ஸ்கிருதத்துல லாவண்யம்னு சொல்லிருக்க அம்பாளுக்கு பேர மகாலாவண்ய லாவண்யம் எல்லாம் சேர்ந்திருக்கிற இடம் விஜயான கணம் செர்மா அப்படின்னு அறிவு கட்டின்னு சொன்ன மாதிரி அழகு சொல்றது இந்த லாவண்ய சேவத்தின்னு சொன்னதுல என்ன ஒரு விசேஷம் இருக்கு லாவண்யம்ங்கிறப்பதான் லவணத்துல இருந்து உண்டாச்சு உப்புல இருந்து உண்டாச்சு அந்த உப்பானது எங்க இருந்து வருது ஜலத்துல இருந்து வருது இல்லையா அந்த ஜலத்துல இருந்துதான் உப்பு வந்திருக்கு அந்த உப்பை நாம உட்கொள்கிறோம் அந்த உப்பானத நீங்க பாக்கணும் அந்த உப்ப நீங்க தோளால தொண்டு பார்க்கலாம் கண்ணால அறிந்து பாக்கலாம் பிரம்மமானது எப்படி தெரியும் கண்ணாலதான் தெரியலையே கண்ணால தெரியாத அது எப்படி நாம் அறிந்து கொள்றது அப்படின்னு சிஷியன் கேக்குறான் அவர் என்ன பண்ணீங்கன்னா ஒரு உப்பு கட்டியே கொடுத்தான் பெரிய கட்டியா கொண்டு வந்தான் ஒரு கிளாஸ் டம்ளர்ல போட சொன்னார் போட்டாச்சு அதுல நிலத்துல போட்டுட்டான் அவ நம்மள மூடி வச்சுட்டா கையால் மட்டும் போயிட்டு வாங்க அடுத்த ஆள் காலமே வராது வந்ததுமே நேற்று உப்பு போட்டியதுல கொஞ்சம் எடுந்தார் அவன் தடவை தடவை பார்க்கறான் ஒன்றுமே கிடையாது நேற்று கண்ணால பார்த்தா கையால கொண்டு வந்தான் கையால தொட்டு கொண்டு வந்தான் பாத்திரத்துல போட்டான் இன்னைக்கு பார்த்தது உப்பு காணமே வெறும் தானே இருக்கு கொஞ்சம் நாக்கல விட்டு நிலத்தை உபகரிக்கிறது நிலத்தை எடுத்து எடுத்து பாருந்தான் கரடியில விட்டு நடுவுல எடுத்து அடியில இருந்து எழுதுன எங்கப்பா தானே உபகரிக்கிறது அப்ப என்ன கண்ணால பார்த்ததும் கையால தொட்டதும் இப்பொழுது கண்ணாலையும் கையாலையும் தொட முடியாத போனாலும் திருஷ்டம் நமக்கு என்ன சொல்றது இந்த சரீரமே நமக்கு ஏற்பட்டது பச்சபூதங்கள்னால ஏற்பட்டது சமுதிரத்துல இருக்கிற ஜனத்தை வயல்ல கொண்டு வந்து நிறுத்தி விடுறான் நிறுத்தின பிறகு அந்த வயலானது பூமியை தொட்டு இருக்கு அந்த ஜலம் சூரிய கிரணங்கள்னால் அது இருக்கிற ஜலம் எல்லாம் இழுக்கப்படுகிறது காத்திரால் உலராக்கப்படுகிறது ஆகாச சம்பந்தம் இருக்கு அந்த உப்பானது ஜலமானது உப்பாயிடுறது இப்படி பஞ்சபூத சம்பந்தங்களோட அங்க இருக்கக்கூடியதான ஒரு தத்துவமானது உப்பாச்சு அதை கொண்டு வந்து தனித்தனியாக பிரிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துட்டு போறோம் அந்தந்த வீட்டு சமையல் கட்டில போறோம் மறுபடியோ பொந்து எங்கெங்கயோ அல்லல் பட்டு கடைசியில சர்வதேவ நமஸ்கார கேசவம் எங்க போய் சேர்வது அந்த நாராயண நடத்துல போய் சேர்ந்தது எல்லாம் போய் அந்த மோட்டர் சைக்கிள சேர்ப்பது ஆகையால் இந்த உப்புன்னு நான் சொல்றேன் பாத்தேன் அது என்ன பண்றது இருக்கிற வரையன் தான் மனுஷனுக்கு ஒரு பத்து நாளைக்கு உப்பு சேர்த்துக்காம இருந்து என்ன சேனர் உடம்பு முழுக்க சுருக்கம் விழுந்துடும் உடம்புல வெயின் எல்லாம் நாலஞ்சு கிலோ குறைஞ்சு போயிடும் கண்ணெல்லாம் வெளியில வந்துடும் எல்லாரும் கேட்பேன் என்ன சார் திரும்பி நீங்க சொல்லி ஆயிட்டல உடம்பான்னு கேப்பா அப்ப மனுஷன் சௌக்கியமா இருக்கிறது காரணம் என்ன குண்டா இருந்து கொண்ட உடம்புல மினுமண்பு இருக்கிறது காரணம் அந்த லவணம் அதான் அந்த லவணத்துல இருந்து வந்துதான் லாவண்யம் ஆகிய உப்பு சேர்த்துக்கணும் டாக்டரை சொல்றேன்னா பாதி உப்பு சேர்த்துக்கணும்னு அவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது உப்பே சேர்த்துக்காம இருக்க முடியாது உடம்பு ரொம்ப நெத்தியை கண்டதுமே அந்த லாவண்யத்தை கண்டதுமே எப்படி விமலம் ஒரு விதமான அழுக்கில்லாமல் அப்பழு கற்றதான ஒரு நெற்றி சந்திர சந்திர பிற ஒரு பகுதி அங்க இருக்கு அது பூர்ண சந்திர அந்த பகுதி மீதி பாகமே இருக்கு அது இங்க திரும்பி போட்டுருக்கு விதி எம் தன் மண்ணே மகுட்ட கடிதம் சந்திரசகலம் அது சந்திரசகலமானது மேல் நோக்கி இருக்கு அது ரெண்டையும் திருப்பி ஒன்னா சேர்த்தோமையானால் உபயமபி தம்பூயா அது ரெண்டு ஒன்னாக சுதாதி பரிணமதி ராகா கிமகர சுதாலேபியூதி அமிர்தத்தை ஒழுக கேள்வானிமர பௌர்ணமி சந்திரன் ராகான் பௌர்ணமி பிரதிபன் முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதா பிரதிபந்தில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதான திதி மண்டலங்கள் ஆகையால் அப்படிப்பட்டதான பௌர்ணமி சந்திரன் மாதிரி யாரு பௌர்ணமி சந்திரன் இந்த பௌர்ணமி சந்திரன் நமக்கு நிலாவ கொடுக்கிற சந்திர நிலால ஆனந்தமா இருக்கும் சூரியனுடைய தாபங்கள்லாம் நமக்கு அவ்வளவுதான் மட்டும் இல்ல அந்த சந்திரம் பண்ணக்கூடியதான காரியங்கள் நமக்கு நிறைய இருக்கு முதல்ல சந்திரன் அவருடைய கிரணங்களானது நாம உட்கொள்ளக்கூடியதான பொருள்கள்ல விழருது இது குட்பங்கள் பழங்கள் காய்கறிகள் இவைகள்ல விழரு அது சயமா ஆனா அதை உட்கொண்டா நீங்க சௌக்கியமா இருக்கணும் பிராணிகளுடைய சரீரமானது சௌக்கியமாக போஷணத்தை அடையணும் என அதுக்கு என்ன வேணும் இந்த சந்திரனுடைய கிரணங்கள் அந்த சந்திர கிரணங்கள்னால தான் சுதா அமிர்த பெருக்கு அந்த சந்திர கிரணங்கள்னால்தான் ஏற்படுகிறது அந்த சந்திர கிரணங்கள் என்ன அது அப்படியே நெத்தியாகவும் இருக்கா அப்படின் கிரீட்ட பிரிச்சு ரெண்டா பிரிஞ்சு இருக்கு இத ஆச்சாரியா எப்படி ஒரு கற்பனை பண்ற ஒரு அனுக தாங்கள் அம்பாளுடைய நெற்றி இப்படி தியானம் பண்ணிடலாம் வளரும் வளர்றதுல என்ன சார் விசேஷம் இருக்குன்னு இருக்கலாம் சரீரமாத்தியம் கர்மமா சாதனம் முதல்ல நமக்கு கடை ஜீவனுக்கு சரீரம் இருக்கணும் அரோக சடங்காது இருக்கணும் என்ன அது ஒழுங்கா இருந்தா தான் சார் நம்ம எல்லா நல்ல காரியமும் பண்ண முடியும் கோயிலுக்கு போகணும் அங்கே போகணும் வேதாந்த கிளாஸ்க்கு வரணும் கேட்கணும் இவ உட்கார முடியல எழுந்துக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கோம் இப்போ முதல்ல பண்ண வேண்டியது காது இருக்க காதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெய்வீ தம்பது கண்ணுங்கிறது மனுஷி தம்பது கண்ணு நம்ம இருந்தது மனுஷியில் வர்றதுலாம் ஆனா பரலோகத்துக்கு வேண்டியதான எல்லா விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்ளணும் என்ற அதுக்கு என்ன வேணும் காது ரொம்ப முக்கியமா வேணும் காது ஆனது தைக்க நமக்கு வரணும்னா இந்த சந்திரனுடைய அருகம் இருக்கணும் நம்ம ஏதாவது கேட்டோமே மனசு புரியணும் சார் மனசு ஒத்துக்கணும் சொந்தப்படவே இருக்கிறது சரியா இல்ல அப்படின்னு மனசு ரிஜெக்ட் பண்ணிடும் சமயத்துல அப்படி இருக்க அந்த அப்பா இடத்துல பக்தி இருக்கணும் நமக்கு அந்த பக்தி பாவனை வரா சந்திரனுடைய அனுகிரும் சந்திராம தெய்வம் சந்திரன் ஜாதகத்துல சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும் இல்லாத மனசு பைங்க புடிச்சுக்கணும் இந்த சந்திரனோட ராம்க்கேதும் சேர்ந்து இருக்கா ரொம்ப கஷ்டம் அதுக்கெல்லாம் என்ன பண்றது இந்த ஸ்லோகத்தை தேர்தல் அதை விட மட்டும் இல்ல இன்னொரு தத்துவம் உணர்ச்சி இந்த அம்பாட்டிய நெத்திய தியானம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு இதுக்கு இன்னொரு விசேஷமான ஒரு கலந்து நெத்தியில முதல்ல ஆக்யா சக்கரம் ஒண்ணு இருக்கு ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு ஆக்யா சக்கரம் உணவு அந்த இடத்துல இரண்டு இதழே இருக்கு ஒரு இடத்துல ஹான் இன்னொரு இடத்துல லான்னு இருக்கான் இருக்கட்டா அந்த அந்த சக்கர திரத்துல நம்ம மனசோமையானால் ஜானம் பண்ணினோமே என்ன ஆகும் அது ஆக்யான் பெரு ஆக்யான ஆ சமந்தாத் சர்வம் எல்லாமும் அறியக்கூடியதான திறமை இவனுக்கு வரும் அதாவது ஆக்யா சக்கர மனு பேர் எந்த துறையை நீங்க எடுத்துன்றோ அந்த துறையில ரகசியமான விஷயம் வைக்கிறேன் எக்கனாமிக்ஸ் ரகசியமான மனிதர்களுக்கு அணிய முடியாத அவனுக்கு எட்டும் அதனால பூமியில இருந்து ஆரம்பிச்சு பொருளாதாரத்துல பிருவி தத்துவம் சுவாதி தானத்துல ஜல தத்துவம் மணிபூரக்கத்துல நெருப்பு அக்னி தத்துவம் கிரதயத்துல வாயு தத்துவம் கழுத்துல ஆகாச தத்துவம் ஆக்யா சத்துவத்துல அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மன தத்துவம் இவை தாண்டி அஞ்சு பூதங்களுக்கு தாண்டி அங்க இருக்கக்கூடியதான ஆரம்பம் அது சந்திரனுடைய அதே போலயே சிரஸ்ல சகசிரம் ஆயிரம் இது தாமரை இருக்கு அதுங்க நடுவுல ஒரு சந்திர குடும்பம் இருக்கு அந்த சந்திரன் தான் சுதா சிந்தோர் மத்திய அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த அமிர்த பெருக்க மனுஷருக்கு ஏற்படும் எழுபத்தி ரெண்டு நாடுகளிலேயே அமிர்த பெருக்க ஏற்படும் நம்ம ஆத்ம தத்துவத்தை அறிந்தார் அறியறதுக்கு வழி என்ன இங்க மனசனா திடீயம் இருக்கமே ஏனால் உபயபிதமிதா சுதாபூதி சாதாரணமா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் முக்கியமாக இந்த ஆக்ஞா சக்கரத்தை வந்து வரக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கு இங்க இருந்தா ஸ்திரீகளுக்கு கர்ப்போற்பத்தி ஏற்படுறது ஆகையா அவளுக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கூடியதான ஒரு தத்துவம் வரணுமே இந்த ஸ்லோகத்தை தியானம் இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணி வெண்ணையை நிவேதனம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லிக்கு எடுக்கணும் அண்ணிக்கு கடைஞ்சு அந்த வெண்ணை எடுத்து அது அப்பொழுது நவ நீ தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி இதை உட்கொண்டா கர்ப்போஸ்பத்தி ஏற்படுத்தும்னு சொந்தது அதோட இல்ல பால்பாயமும் நிவேதனம் பண்ணலாம்னு சொல்றாரு அப்பழு கன்றதாக அந்த நில மாதிரி இருக்கு அப்ப ஒரு பாதித்தானே இருக்கு இன்னொரு பாதி எங்க இருக்கு அப்படியா இன்னொரு பாதியானது சந்திர பிதையில மேல கிரீட்டத்துக்கு மேல இருக்கு அந்த ரெண்டையும் ஒன்னா பரிபூர்ணமான ஒரு சந்திரன் அமிதத்தை மனுஷனுடைய சரீரத்துல ஒவ்வொரு பகுதியும் ஆனந்தத்தையும் புஷ்டியும் கொடுக்கக்கூடியதான சந்திரன் ஸ்திரீகளுக்கு கர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடியதான சந்திரனா பரிணம திரா காஹி மகர தாசன அஷ்டமி அஷ்டமி சந்திரன் போல பிரகாசிக்க கூடியதான அங்க அஷ்டமே சந்திர விப்ராஜா இவர் தாவண் அதுதான் சொல்லிருக்கலோபிகல்தரம் அப்படின்னு சொன்னா சரீரத்துக்கு எல்லா விதமான சக்தியும் உண்டு பண்ண கூடியதான ஒரு ஸ்தரம் இந்த சந்திர அம்பாட தியானம் பண்றதுன்னு ரொம்ப விசேஷமா சொல்லிருக்க அது புஷ்டிய கொடுக்கணும் சரீரத்துல எந்தெந்த பகுதியானது கெட்டு போறது அவைகள்லாம் கிருஷ்ண பரமாத்மா என்ன காஞ்ச மரமா இருந்தாலும் சரி இத நல்லா பண்டு போச்சு ஆனால இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க ஜமம் பண்ணி அந்த ஜலத்தை விட்டு துழுக்க ஆரம்பிக்கும் பிராணம் போயிடுது காஞ்சி போயிடுது அது உமக்கு என்னன்னு ஏற்படும் அந்த சந்திர இருக்கக்கூடியதான ஒரு சக்தியை அதை இந்த மந்திரத்துல பார்ப்போம்